வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அனு கீர்த்தனா உலகை ஆட்டி வைக்க விரும்புகிறவன் முதலில் தன்னை நன்கு வைத்துக் கொள்ள வேண்டும் ஆம் உலகை ஆட்டி வைக்க விரும்புகிறவன் முதலில் தன்னை நன்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறார் சாக்ரட்டிஸ் நன்றி வணக்கம்